எட்டாவது ரெக்கார்டிங் இருபதாவது சாப்டர் மாங்கல்யம் தப்பியது பொழுது விடிந்த பொழுது ரவிவர்மன் சிறைப்பட்ட செய்தி வஞ்சி நகரம் முழுவதற்கும் தெரிந்த செய்தியாகவே ஆகியிருந்தது இரவில் ரவிவர்மனால் தயார் செய்யப்பட்ட ஐநூறு படை வீரர்களும் அவன் இருந்த இடத்தில் அவனை காணாததால் சந்தேகமடைந்து இரண்டு ஒற்றர்களை அனுப்பி பார்த்த ரவிவர்மன் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது தெரிந்தது ஐநூறு பேரு பேருக்கு தெரிந்த ரகசியம் அதிகாலையில் வஞ்சி நகரம் முழுவதற்கும் தெரிந்ததில் வியப்பென்ன ஆனால் அந்த ஐநூறு பேரும் அரண்மனையை வளைப்பதற்காக இருந்த மற்ற ஐநூறு பேரும் ரவிவர்மனை விடுவிப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை அதற்கான உத்தரவையும் ரவிவர்மனிடமிருந்தே எதிர்பார்த்தார்கள் கணவன் போர்க்கோலத்தில் சென்றதில் இருந்து கண்மூடாமல் இருந்த பத்மாவதியும் இந்த செய்தியை அறிந்து கொண்டாள் கடை தெருவிலும் அங்கும் இங்குமாக பேசப்பட்ட பேச்சுகள் தாவளி சகோதரிகளுக்கும் செய்தியை தெரிவித்து விட்டன அவர்கள் கண்கலங்கினார்கள் அரசியல் விளையாட்டுகளில் என்ன நடந்தது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் இன்னதுதான் நடந்தது என்பதை தெரிந்து கொண்டாலும் அவர்களால் என்ன செய்ய முடியும் நாயகனை செம்மையாக வைத்திருக்க யோக்கியதை இல்லாதவள் என்று பத்மாவதியை ஏசினாள் சாலியூர் தாவளி ஊரின் நூர் தாவளியோ பகவதியம்மா பகவதியம்மா என்று புலபிக்கொண்டே இருந்தாள் அவர்கள் ரவிவர்மனை நேசித்த அளவுக்கு மார்த்தாண்டவர்மனையும் நேசித்தார்கள் இதிலே தாங்கள் செய்யக்கூடியது என்ன என்று யாருக்கும் புலனாகவில்லை அவர்கள் இப்போதுதான் கவலைப்பட ஆரம்பித்திருந்தார்கள் ஆனால் பத்மாவதியின் கவலை தொடங்கி மூன்று நாட்கள் ஆகிவிட்டதால் அவள் தெளிந்த நிலைக்கு திரும்பினாள் கவலையின் அளவு கையளவாக இருக்கும் வரை தான் வேலை அது மலையளவாகும் பொழுது மனமும் மரத்து போகும் முதலில் கொதிக்கும் பால் பாத்திரத்தை விட்டு வெளியேறுகிறது முற்ற கொதித்தால் வற்றி போகிறது நிற்கின்ற வரை புயலை கண்டு பயம் அதுவே விழுந்துவிட்ட பிறகு எந்த புயல் என்ன செய்ய முடியும் இன்னது செய்தால் சரியாக இருக்கும் என்ற புத்தி கூர்மைதான் பத்மாவதிக்கு அப்போது இல்லையே தவிர என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் அமைதி இருந்தது கஷ்டமான காலங்களில் முட்டாள்தனமான யோசனைகள் கூட கெட்டிக்காரத்தனமாக தோன்றும் முயன்று பார்த்த பிறகுதான் அவை முட்டாள்தனமானவை என்று புரியும் பத்மாவதி உடனே மெல்லிளம் கோதையை பார்க்க விரும்பினாள் உடனே ரதத்தை தயார் செய்யும்படி சேவகர்களிடம் கூறினாள் இங்கி புறப்படுகிறாய் என்று கேட்டால் பள்ளி விருத்தி என் கணவரை விப்பதற்கு எது சரியான வழியோ அந்த வழியை தேடி புறப்படுகிறேன் என்றால் பத்மாவதி ஆத்திரத்துடன் இடையிலும் புதிய கண்ணகி புறப்படுகிறாள் என்று கேலி பேசினாள் மூரின் நூற்தாவளி பத்மாவதி அதைப் பொருட்படுத்தவில்லை ரதத்தில் ஏறி அமர்ந்தாள் அரண்மனை அந்த புறத்தோல் அவள் நுழைந்த பொழுது முகம் வெளிதிய நிலையில் குளிக்காமல் உட்கார்ந்திருந்தால் மெள்ளிடம் கோதை மாத்தாண்டவர்மன் அங்கே இல்லை பத்மாவதியை பார்த்ததும் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் கொஞ்ச நேரம் நின்றாள் பத்மாவதி கோதை அவளை உட்கார சொல்லவில்லை நான் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்று நினைவு பத்மாவதி நான் அழைக்கவில்லையே என்றாள் கோதை சிலரை வறுமை அழைக்காத வீட்டுக்கு போகச் சொல்கிறது கவலை சிலரை தூண்டுகிறது ஆதரவற்றவர்கள் அதற்கு துணிந்து விடுகிறார்கள் என்றால் பத்மாவதி வஞ்சகர்கள் வாயிற்படியிலேயே காத்துக் கிடைக்கிறார்கள் என்ன செய்வது வஞ்சிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வரவேற்பு உபசாரமா நடத்த முடியும் என்றாள் கோதை வஞ்சகத்திலோ துரோகத்திலோ எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை நீ சூடிக்கொண்ட புஷ்பங்களிலே அதற்கு சம்பந்தம் இருக்கிறது பாவமோ புண்ணியமோ இது பகவதி அம்மன் கொடுத்தது நாயகன் வஞ்சித்து கொல்லப்பட்ட போது சினந்து எழுந்து பழிக்கு பழி வாங்கி மதுரையே எரித்தவள் பகவதி அவள் இந்த பாவத்தை செய்திருக்க மாட்டாள் இது அவள் தான் செய்தது என்றால் நேற்றிரவு என் புஷ்பங்கள் பறிப்போயிருக்கும் இந்த வார்த்தைகளில் பத்மாவதி என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது என் தம்பிக்கு அந்த கதி வராது என்றாள் உன் பாசம் நன்றாகத்தான் இருக்கிறது உன் கணவனுக்கு அந்த கதி வரக்கூடாது என்பதற்காகத்தானே நீ இங்கு வந்திருக்கிறாய் நம் இருவருக்கும் உண்டு கொடுத்த நம் மூதாதையர் உத்தமர்களாக இருந்தால் என் கணவனுக்கும் அந்த கதி வராது என் தம்பிக்கும் அந்த கதி வராது அப்படி வந்தால் யாரை யார் தேற்றப்போகிறோம் மதுரை மன்னன் இறந்தது கேட்டு மாநிலத்தில் நான் தானும் ஒன்றன நானும் ஒன்றன தானும் இறந்தாளே கோப்பெருந்தேவி அவள் பாண்டிய நாட்டிலே பிறந்தவள் நான் சேர நாட்டிலே பிறந்தவள் அவ்வளவுதான் என்றாள் கோதை என்ன நடந்தது எதை செய்வதற்கு முயற்சி நடந்தது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் கல்லேயினும் அவர் என் கணவர் நான்கு சுவர்களுக்கு நடுவே இல்லறம் என்ற பெயரிலே சில ஆண்டுகள் சிறைப்பட்டு கிடந்தபொழுது அது எனக்கு துன்பமாக இல்லை இன்று நான் கேட்ட செய்தி என் கண்களில் இருந்த கண்ணீரை எல்லாம் போக்கடித்து விட்டது இதே செய்தியை உன் கணவரை பற்றி நீ கேட்டால் உன் மனம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்த்தாவது என் மீது இறக்கப்படு என்றாள் பத்மாவதி நான் அந்த செய்தியை கேட்டிருக்க வேண்டியவள் தான் அம்மன் எனக்கு கொடுத்த குங்குமம் அந்த செய்தியை திசை உன் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறது என்றாள் கோதை இரவு அவர் புறப்பட்டது எனக்கு தெரியும் எங்கு போனார் எதற்காக போனார் என்பது எனக்கு தெரியாது பகவதியின் மீது ஆணை இரவு அவர் என்ன செய்ய முயற்சி செய்தார் என்பதையும் நான் அறிய மாட்டேன் என்றாள் பத்மாவதி இதில் விளக்கம் என்ன தேவை அரசு கட்டலில் இருக்கிறார் உன் தம்பி அதை அபஹி அபகரிக்க நினைத்தார் உன் கணவர் முரசு கொட்டி போருக்கு அழைத்தாரா முறைப்படியாவது களத்துக்கு வந்தாரா பின்புறம் இருந்து தாக்க முயன்றார் பேடிமையால் வெற்றி பெற நினைத்தார் தென்புறத்தில் ஒரு மீனாட்சியும் மேற்புறத்தில் ஒரு பகவதியும் தம் பலத்தில் என்னை வைத்திருந்ததால் என் மாங்கல்யம் தப்பியது விளக்கம் போதுமா இன்னும் விவரம் வேண்டுமா என்றாள் கோதை தலை குனிந்தபடி ஏனென்ற பத்மாவதி என் கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தன ஆம் மனம் மீண்டும் அழ ஆரம்பித்தது அவரை என்ன செய்ய செய்யப்போகிறீர்கள் என்று கேட்டாள் பத்மாவதி சிரச்சேதம் செய்ய மாட்டார்கள் நீ கவலைப்படாது என்றாள் கோதை விளங்கும்படி சொல்லக்கூடாதா என்று கெஞ்சினாள் பத்மாவதி நான் சொல்கிறேன் என்றபடி உள்ளே நுழைந்தான் மார்த்தாண்டவர்மன் அருமை சகோதரி நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துவிட்டது உன்னை மணந்து கொள்ள ரவிவர்மன் சம்மதிக்காத போது வேறு இடத்தில் உன்னை திருமணம் செய்து கொண்டிரு கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பதே இப்போது என் கவலை இந்த பாவத்தில் எந்தவித சம்பந்தமும் இல்லாத உன் மீது கோதை கோபப்பட்டதை நான் கேட்டேன் ரவிவர்மனை நான் எப்படி தண்டிப்பேன் இல்லை தம்பிரான் சுவாமிகள் எப்படி தண்டிப்பார் அவரை நான் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பப்போகிறேன் என் தந்தை என்ன கட்டளை இடுகிறாரோ அதுதான் நிறைவேற்றப்படும் துரதிருஷ்டவசமாக அவரை கைதியாக கொண்டு செல்வதை தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்றான் மார்த்தாண்டவர்மன் கூட நானும் போகலாமா என்று மெதுவாக கேட்டாள் பத்மாவதி ராமன் இடம் தானே அயோத்தி என்று கேலி செய்தாள் கோதை அவளை புண்படுத்தாதே என்று கோதையை கண்டித்தான் மார்த்தாண்டவர்மன் நீயும் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இரு என்றான் பத்மாவதியிடம் பத்மாவதி விடை பெற்று பதில் சொல்லவில்லை அவள் ஏறி வந்த ரதம் வீட்டுக்கு வெளியே ஏராளமான சேவகர்கள் நின்று அதை பார்த்து கொண்டு போனவர்களெல்லாம் தளபதி வீட்டுக்கும் காவல் போடப்பட்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள் பத்மாவதி உள்ளே நுழைந்த பொழுது அவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது அங்கே ரவிவர்மன் உட்கார்ந்து அவனை சுற்றும்னது சகோதரிகள் அமர்ந்திருந்தார்கள் ரங்கநாதர் கோவிலுக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது குதிரையின் குளம்படி ஓசை கேட்டது நகரத்து வீதிகளில் குதிரைகளின் குளம்படி ஓசை கேட்பது அதிசயம் அல்ல ஆனால் இந்த ஓசைக்கு ஏதோ அர்த்தம் இருப்பது போல ஆழ்வாருக்கு தோன்றிற்று துரும்பு ஒன்றை காற்றில் பறக்கும் போதும் அது ஏன் பறக்கிறது என்பதை ஞானிகளுக்கு தெரியும் அவர்கள் சகுனங்களை அறிவார்கள் பிற வார்த்தைகளில் அவர் உள்ளத்தை அறிவார்கள் முக ஜாடையிலிருந்து அவர்கள் சுபாவத்தை அறிவார்கள் இறைவன் சிருஷ்டியில் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது என்பதை கண்டு தெரிந்துவிட்ட காரணத்தால் காரணமில்லாமல் காரியம் முடியாது என்பதை புரிந்தவர்கள் அவர்கள் ஆயிரம் பேரை ஒன்றாக உட்கார வைத்து இவன் யோக்கியன் இவன் அயோக்கியன் இரண்டு கூறாக பிரிக்க சொன்னால் அவர்கள் பிரித்து விடுவார்கள் புடம் எடுத்த பக்குவத்தின் காரணமாக அவர்கள் உள்ளம் பேசத் தொடங்குகிறது ஒவ்வொரு உண்மையும் கலப்படம் புரிகிறது அதன் பெயரே ஞான திருஷ்டி அதையே பின்னாளில் பக்குவமற்ற சிலர் ஜோசியம் என்ற பெயரால் பிழைப்பாக்கிக் கொண்டார்கள் ஆழ்வார் ஒரு ஞான ஆயிரம் குதிரைகளின் காலடி ஊசைக்கு நடுவிலே ஒரு குதிரைக்கு மட்டும் அர்த்தம் இருப்பதை கண்டுகொண்டார் பஞ்சமுக ருத்ராட்ச மாலையை எடுத்து அவர் கழுத்திலே அணிந்து கொண்ட பொழுது உடைந்திருந்த ஒரு ருத்ராட்சம் தவறி கீழே விழுந்தது அது மனித குலத்திலே மரணம் போலவும் தனது குலத்திலே ஒருவனது தடுமாற்றம் போலவும் அவருக்கு தோன்றிற்று ஏற்கனவே பத்மாதி பத்மாவதி வைத்திருந்த உலகையும் படுத்திருந்தார் அந்த நிலத்திலே இந்த சிந்தனை விதை முளைத்தது குதிரையில் வந்தவன் உள்ளே வரும் அவர் காத்திருக்கவில்லை விடுதி மண்டப உள் வளைவில் இருந்த பரிவாரங்களோடு வெளியே வந்தார் அங்கே குதிரையை விட்டு பயபக்தியோடு இறங்கினான் மார்த்தாண்டவர்மனால் அனுப்பப்பட்டிருந்த அங்கதன் அங்கதன் தூது இராமாயணத்தோடு முடியவில்லை போலும் ஆழ்வார் அவனை பார்த்து தலையசைத்து புன்னகை செய்தார் அங்கதன் சாஷ்டாங்கமாக அவர் கால்களில் விழுந்து நமஸ்கரித்தான் இடுப்பில் இருந்த ஓலையை எடுத்து பணிவோடு அவர் முன்னால் நீட்டினான் அதை வாங்கி தம் இடுப்பில் சொல்கி ஆழ்வார் மறுமொழி ஏதும் கூறாமல் அரங்கன் கோவிலை நோக்கி நடந்தார் அனைவரும் போன பின்பு குதிரையில் வந்த கலைப்பு தீர அங்கதன் விடுதிக்குள் நுழைந்து கால்களை நீட்டி படுத்தான் அரங்கநாதர் கோவிலில் அமைதியாக ஒரு கூட்டம் உட்கார்ந்திருந்தது திருவரங்க விஜயத்தை முடித்துக்கொண்டு திருமலை திருக்கண்ணபுரம் முதலிய தலங்க போக வேண்டும் என்று விரும்பியிருந்த குலசேகர ஆழ்வாரை திருவரங்க மக்கள் விடவில்லை தங்கள் அன்பு மழையில் நனைய வைத்திருந்தார்கள் பெரியவரின் சாந்த திருமுகத்தை காண பெண்கள் கூட்டம் தினமும் திரளாக குழுமி கொண்டிருந்தது தாய் அறிகிற அறிவே மகளை வளர்க்கிறது என்பதை அறிந்திருந்த ஆழ்வார் சோழ நாட்டு தாய்க்குளம் முழுமைக்கும் புத்தி சொன்ன பிறகே திருமலைக்கு புறப்படுவதாக இருந்தார் அன்று கடைசி நாள் உபதேசம் அதற்கு போதுதான் அங்கதன் வந்து சேர்ந்தான் அரங்கனின் சனிதானத்தில் மெய்மறந்து நின்றார் குலசேகர ஆழ்வார் அரங்கநாதா பள்ளி கொண்ட கோலத்தில் இங்கே உன்னை நான் சிலையாக பார்ப்பதுதான் சிலையாகப் பார்ப்பது இதுதான் கடைசி முறை நின்ற கோலத்தில் திருமலையில் சந்திக்கிறேன் என்ற கண்களை மூடி இரண்டொரு பதிகங்களை பாடினார் உபன்யாச மேடையில் அவர் வந்து அமர்ந்து ஹரிஓம் நாராயணா என்ற சபை முழுவதும் ஒரே குரலில் எதிரொலித்தது பக்த உங்களை நான் பார்ப்பது இதுவே கடைசி முறையாக இருக்கலாம் திருத்தலங்கள் தோறும் நான் சென்று முடிப்பதற்குள் ஏதாவது ஒரு தலத்தில் நான் கண்மூடி விடலாம் இறந்து போனவனை செய்வர்கள் சிவ பதவி அடைந்தான் என்கிறார்கள் அந்த பதவி இந்த பதவி என்று அடைகின்ற மனிதன் கடைசியாக அடைகின்ற பதவியே சிவ உச்சமான பதவி அது உன்னதமான பதவி அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பதவி அது போட்டியிடுவோர் இல்லாத பதவி அது சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று பலரும் விரும்பாத பதவி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தப்ப முடியாத பதவி அது அந்த பதவி தவிர்க்க முடியாதது ஆகவே அது வரப்போகிறது என்று நான் அழமாட்டேன் ஆனால் ஏதாவது ஒரு ஆலயத்தில் கண்மூட வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை வீடு என்ற ஒரு விலங்கை பூட்டிக்கொண்ட மனிதன் காடு போனாலும் அது தொடர்ந்து வருகிறது இல்லம் என்ற சிறைச்சாலைக்குள் நுழைந்த பிற்பாடு சிறைச்சாலையில் கட்டுத்திட்டங்களுக்குள் உட்பட்டே நடக்க வேண்டியிருக்கிறது அங்கிருந்து வெளியேறி வந்தாலோ அந்த சாலை கூடவே வருகிறது விளங்காமல் பூட்டிக்கொட்ட வில்லங்கங்கள் விளங்கும் வேதனையாகி விடுகின்றன வேறு அறுக்க முடியாத பயிராகி விடுகின்றன ஆறு மாதம் வளர்த்த நாயை நீங்கள் அடுத்த நாட்டிலே விட்டு வந்தாலும் அது அடுத்த நாளே உங்களை தேடி வந்து விடுகிறது நாளை அது வருகிறதோ இல்லையோ நாளை வரும் என்ற நினைவு இன்றே வந்து விடுகிறது நாயை வளர்க்காமலே இருந்தால் நாளையை பற்றிய கவலையும் இருக்காது அல்லவா துறவியின் பக்குவம் உறவைகளிடம் செல்லும்படியாவதில்லை சித்தம் எவ்வளவுதான் பக்குவப்பட்டாலும் ரத்தம் பேசத் தொடங்கும் பொழுது மொத்த ஞானமும் கெட்டுப்போகிறது சைவ வைணவ தர்மங்கள் இளரத்தை வெறுக்கும்படி உங்களை வற்புறுத்தவில்லை அவை துறவரமே மேல் என்று போதிக்கவும் இல்லை உங்கள் இல்லறமே உங்களுக்கு துறவரத்தை நினைவுபடுத்துகின்றன மனைவி என்றொருத்தி வந்த பின்னாலே தான் திருமணம் ஏன் கூடாது என்பதை உணர்கின்றீர்கள் மகன் என்றொருவன் பிறந்து வளர்ந்த பின்னாலே தான் குழந்தைகளை ஏன் பெறக்கூடாது என்பதை அறிகின்றீர்கள் நான் கொட்டி கிடந்த செல்வங்களையும் பட்டம் பதவிகளையும் பெற்ற மகனையும் பிற உறவுகளையும் துறந்து இங்கே வந்தேன் ஆனால் என் மனக்குதிரையை வம்புக்கு இழுக்க மற்றொரு குதிரை வந்து கொண்டே இருக்கிறது எல்லா வில்லங்குகளில் தப்பிவிட்ட ஒருவனுக்கே அடிக்கடி சலனமும் ஏற்படுமாயின் இன்னும் அதிலே சிக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு ஏற்படும் சைவர்களும் வைணவர்களும் இறைவனுக்கும் ஏன் ஒரு துணைவியை படைத்தார்கள் நாம் படும் துன்பங்களை அவனும் படட்டும் என்றுதான் முற்றி முதிர்ந்த ஞானம் வற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் பற்றும் பாசமும் வற்றி போய்விட வேண்டும் அது எப்படி முடிகிறது யாரால் முடிகிறது யாருக்காகவும் அழக்கூடாது என்றுதான் துறவியாகி இங்கே வந்தேன் ஆனால் அழக்கூடாது என்ற நினைப்பு அடிக்கடி வருகிறதே அது ஏன் காரணம் அழுவதற்கான சூழ்நிலை புறவியேறி வருகிறது அவ்வளவுதான் சைவ வைணவ தர்மங்களில் வேதாந்தம் சித்தாந்தம் என்று இரண்டு வகைகள் உண்டு சித்தம் செய்யும் முடிவு சித்தாந்தம் வேதம் காட்டும் முடிவு வேதாந்தம் சித்தத்தின் முடிவு தவறாகும் பொழுது வேதத்தின் முடிவு ஆறுதல் தருகிறது பக்தி மார்க்கத்தில் உள்ள சுகம் இதுதான் வருவதை தடுக்க முடிவதில்லை வந்த பின்னாலே ஆறுதல் தேவைப்படுகிறது ஆறுதல் சொல்ல வருகிறவர்களோ அரை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் கையளவு தேங்காயிலும் கற்பூரத்திலும் அந்த ஆறுதலை கடவுள் நமக்கு வழங்கி விடுகிறார் உங்களைப் போலவே நானும் லௌகிக்கத்தில் இருந்தவன்தான் இல்லம் என்ற தமிழ் வார்த்தைக்கு எதுவும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதே பொருள் இல்லோம் இல்லம் இளம் இந்த மூன்று சொற்களுக்கும் ஒரே பொருளே இல்லாது வந்தோம் இல்லாது போகிறோம் இடையில் சிலர் நம்மை இல்லாதவர்களாக ஆக்குகிறார்கள் நான் பேசி கொண்டிருப்பதும் என்னை பற்றியே இப்போதெல்லாம் நான் புறப்படும் பொழுது பூனை குறுக்கே ஓடினால் அது எனக்கு கெட்டசகுணமாக படுவதில்லை குதிரை எதிரே வந்தால் பயமாக இருக்கிறது அனைத்தையும் திறந்து வெளியே வரும்பொழுது ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லி அனுப்பு என்று சொல்லிவிட்டு வந்தேனே அது ஏன் ஆசை மிச்சமிருந்து அந்த வார்த்தையை சொல்ல வைத்தது இருக்கும் இடத்தை சொல்லாமலும் இருந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி கவலை கவலைப்படாமலும் உயிர் பெற்று நடமாடும் மரமாக இருப்பதே நல்ல துறவு இத்தனை நாட்கள் உங்களுக்கு உபதேசித்த எனக்கே இப்பொழுது உங்களுக்கு சொன்ன உபதேசம் தேவைப்படுகிறது நான் ஞானியாகிறேன் திடீரென்று மனிதனாகிறேன் பக்தி மார்க்கத்தின் விசேஷத்தால் மிருகமாகும் சந்தர்ப்பத்தில் மட்டும் வரவில்லை என் இடுப்பிலே காத்திருப்பது அந்த சந்தர்ப்பம் தானோ என்னவோ பக்த கோடிகளே மனதின் உபாதைகளில் இருந்து மனதை மீட்கவாவது அரங்கனின் சன்னிதானத்தில் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள் அழகில்லாத மனைவியானாலும் அவள் முல்லைப்பூ சூடியிருந்தால் அந்த மனத்தில் கணவனுக்கு ஆசை வருவது போல பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கை இல்லாதவனும் சற்று நேரம் சன்னிதானத்தில் நின்றால் சஞ்சலம் மறைந்து போகும் அமைதியாக படுத்திருக்கலாம் என்றுதான் இங்கு வந்தே என்னை செய்திகள் அடிக்கடி எழுப்பி விடுகின்றன அரங்கன் படுத்திருக்கிறான் பாவம் அவனையும் எழுப்பி விடாதீர்கள் குலசேகர ஆழ்வார் பரிவாரங்களோடு விடுதிக்கு திரும்பினார் ஆயிரம் பேருக்கு உபதேசம் செய்துவிட்டு வந்திருந்த காரணத்தால் ஓலையை படிக்கும் துணிவு அவருக்கு வந்திருந்தது படித்தார் அவரை எதை எதிர்பார்த்தாரோ அதுதான் இருந்தது சரி புறப்படலாம் என்றார் ரதங்களும் குதிரைகளும் தயாராயின வரவேற்றது போலவே சோழ அவரை வழி அனுப்பி வைத்தது திருவரங்கத்தின் எல்லையை கடக்கும் எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்பதை அவர் முதலில் சென்ற குதிரை வீரனுக்கு சொல்லவில்லை இருபத்தி சினமும் சிவமும் தளபதி அரச மாணிக்கத்தின் வீட்டில் தங்கிய யூஜியானாவுக்கு ரவிவர்மன் இரண்டு கட்டளை இட்டிருந்தான் ஒன்று அவளது அழகையும் சகாயத்தையும் வைத்து எவ்வளவு பொன் கிடைக்குமோ அவ்வளவையும் திரட்டுவது மற்றொன்று அரச மாணிக்கத்தின் மூலம் சடையப்பவர்ம பாண்டியனை சடையவர்ம பாண்டியனை தூண்டி வஞ்சியின் மேலே படையெடுக்கச் செய்வது பாண்டியர் படையம் கொங்கர் சேனையம் இரண்டு பக்கங்களில் வஞ்சியை தாக்கிய மார்த்தாண்டவர்மனை முடியழக்க செய்துவிட்டால் தான் அரியணை ஏறி சேர நாட்டுக்கு கப்பம் கட்டுவதில் இருந்து இரண்டு நாடுகளையும் விடுவித்து விடுவதாக வாக்குறுதி கொடுத்து யூஜியானாவை மதுரைக்கும் மாதவியை கொங்கு நாட்டுக்கும் அனுப்பியிருந்தான் மதுரையில் யூஜியானா தன் முயற்சியை தொடங்கியதே முச்சந்தித்து முச்சந்தியில் அவள் ஆடிய ஆட்டம் அதில் ஓரளவு பொன் கிடைத்தது அடுத்த கட்டம் பாண்டியம்மனன் சடையவர்மனை சந்தித்து இந்த திட்டத்தை சொல்வது அரச மாணிக்கத்துக்கு சடையவர்மனிடம் மிகுந்த செல்வாக்கு உண்டு ஆனால் வஞ்சிக்கு கட்டுப்பட்டவராக கப்பம் என்று கருதாதவன் சடையவர்மன் மகளுக்கு அனுப்பிக்கின்ற சீதனம் போலவே வருஷா வருஷம் அனுப்பி கொண்டிருந்தவன் நாட்டின் அமைதியை கெடுக்க விரும்பாதவன் ஒவ்வொரு போரும் சில கைம்பெண்களை உற்பத்தி செய்கின்றன என்று கருதுகிறவன் அவனிடம் இந்த செய்தியை எப்படி சொல்வது அழகை காட்டி சாகசம்பரியலாமா அதுவும் முடியாதே வரகுண பாண்டியன் என்ற சடையவர்மன் சிவபக்தன் மனைவி முகம் தவிர மறுமுகம் பார்த்து அறியாதவன் யூஜியானாவும் அதற்கு பழக்கம் இல்லாதவள் இந்த சிக்கலில் வந்து ஏன் மாட்டிக்கொண்டோம் என்று யூஜியானா நினைத்தாள் தான் முயன்று பார்ப்பதாக அரச மாணிக்கம் அரண்மனைக்கு புறப்பட்டான் பட்டத்திற்கு வந்ததிலிருந்து போரையே சந்தித்து அறியாத சடயவர்ம பாண்டியன் தளபதியை சந்திப்பதும் அபூர்வமாக இருந்ததால் அரச மாணிக்கத்தை பார்ப்பதும் ஆச்சரியப்பட்டான் போர்வீரனின் வாழ் நீண்ட காலத்துக்கு வேலை இல்லாமல் கிடக்கக்கூடாது என்பது சம்பிரதாயம் சிவப்பழமாக காட்சியளித்த வரகுண சடயவர்ம பாண்டியனின் முன்னால் கைகளை பின்னால் கட்டியபடி இந்த சம்பிரதாயத்தை சொல்லி பேச்சை தொடங்கினான் அரசமைணிக்கம் குருதி படிந்திருப்பதும் குருதி படிந்திருக்கும் வாள்தான் கொற்றவனுக்கு பெருமை தருவது வேல் எப்பொழுதும் பலபலவென்று இருக்கக்கூடாது அதைத் துடைத்து வைத்து மினுமினுப்பு தரக்கூடாது வேலை மினுக்குதல் வீணானது என்பதால் தான் செய்யும் வேலைகளை வேலை மெனைக்கிட்டு வேலை மெனக்கெட்டு என்கிறோம் போர் இல்லாத காலங்களில் கைவாளாவது எதன் மீதாவது பதிய வேண்டும் என்பதற்காகவே புரட்டாசி மாதத்தில் வாழை மரத்தை கத்தியால் குத்துவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு காலத்துக்கு நாம் அதையே செய்து கொண்டிருப்பது இல்லை எவ்வளவு காலத்துக்கு தான் சேர நாட்டுக்கு கப்பம் கட்டுக்கொண்டிருப்பது இரண்டாம் சேரமான் பெருமாள் முடிதிறந்த பிற்பாடு சேரநாடை நிலை குறைந்து போயிருக்கிறது மார்த்தாண்டவர்மன் போர்த்தகுதியற்றவன் படைகளை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த தளபதி ரவிவர்மன் அவனுக்கு விரோதியாகிவிட்டான் இரண்டாம் தளபதி இரும்பறை கொல்லப்பட்டு விட்டான் நம் நம்பூதிரிகள் சபைத் தலைவர் நம்பக்கூடிய சேனைத் தலைவர்கள் இப்பொழுது யாரும் இல்லை பாண்டியர் பரம்பரை தன் மரகத குடியை கம்பீரமாக பறக்கவிட இதுதான் நேரம் பாதை தெளிவாக இருக்கிறது பயணம் சுழுவாக நடக்கும் ஆணை பிறப்பித்தால் போடும் அடியேன் முடித்து வைப்பேன் கொங்கர்கோன் என்றும் கூடலர்கோன் என்றும் வஞ்சி வேந்தன் சேர்மான் பெருமாள் கட்டி கொண்டது போல சே கேரளர்கோன் என்ற பட்டத்தையும் ஸ்ரீ வரகுண சடையவர்ம பாண்டியவருக்கு நான் கட்டுவேன் முடியுமானால் கொங்கு நாட்டையும் சேர்த்து மும்முடி பாண்டியராக ஆக்குவேன் நடக்கக்கூடிய காரியம் என்பதாலேயே மிகவும் சிந்தித்து உங்களிடம் பேச வந்தேன் என்றான் அரசாணிக்கம் ரவிவர்மன் யூஜியானாவிடம் எவ்வளவு உரையேற்றி அனுப்பியிருந்தானோ அவ்வளவரையும் யூஜியானா தன் மழலை மொழியில் அரச மாணிக்கத்தின் மூளையிரை ஏற்றியிருந்தான் அப்படியோடு படையெடுப்பை அரசமணிக்கும் ஏற்பாடு செய்தால் அவனுக்கு ரவிவர்மன் தரும் வெகுமதிகளையும் அவள் சொல்லியிருந்தாள் வஞ்சியின் சேனைகள் ரவிவர்மன் கையிலே ஆகவே படையெடுத்து சென்றால் எதிர்ப்பில்லாமலே ஜெயிக்கலாம் என்பதை நன்றாக அறிந்து அரசமணிக்கும் உற்சாகமாகவே அரசனிடம் பேசினான் வாதம் செய்கிறவன் சாதுரியமாக செய்தால் அது நீதியையும் பிளந்து கொண்டு வரகுண சடயவர்ம பாண்டியன் யூசிக்க ஆரம்பித்தான் ஏற குறைய படையெடுப்புக்கு சம்மதித்து விடும் நிலையில் அவன் அப்பொழுது வெளியிலே ஆரவாரம் கேட்டது அரண்மனை தலைமைச் சேவகன் உள்ளே ஓடி வந்தான் மன்னவருக்கு வணக்கம் என்ன செய்தி திருக்க இலையிலிருந்த ஞானமூர்த்தி ஒருவர் பல்லக்கு பரிவாரங்களோட தங்களை காண வந்திருக்கிறார் அவர் இருக்கும் இடத்தை நானே வந்து அவரை சந்திக்கிறேன் மன்னிக்க அவர் வாரணாசிக்கு சென்று கொண்டிருக்கிறாராம் சிறிது நேரம் தங்களை கண்டு விழைகிறார் சடையவர்மன் அரசணிக்கத்தை பார்த்தான் அரச மாணிக்கம் இருந்த ஜரிகைக்காது சால்வையை இடையில் கட்டிக்கொண்டு அதற்கு போல தோற்றமளித்தான் சரி வரச்சொல் என்று அனுமதி அளித்தான் சடையவர்மன் சிறிது நேரத்தில் சைவமும் தமிழும் தழைத்தினி தோங்குக என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் அந்த ஞானமூர்த்தி அவர் வேறு யாரும் இல்லை சங்கர நம்பூதிரிதான் நடுவில் சிக்கிய மான்கள் அரசியல் சதுரங்கத்தில் இரண்டு வகை உண்டு நேரடியாக இறங்கி உள்ளதை உள்ளபடி சொல்லி உண்மை நேர்மை என்று பாடுபட்டு இறுதியில் இருக்குமிடம் தெரியாமல் போவது இன்னொன்று குறுக்கு வழியில் இறங்கி காய்களை நகர்த்தி நண்பனையோ உறவினனையோ கொல்ல வேண்டுமென்றால் கொன்று அரங்கத்தில் நேர்மையாக நடித்து அந்தரங்கத்தில் வஞ்சகனாகி எந்த வழியில் வெற்றி கிடைக்குமானாலும் அந்த வழியை நாடுவது மகாபாரதம் இரண்டுக்கும் உதாரணம் காட்டுகிறது நேர் பரந்தாமன் குறுக்கு வழிக்கு சகுனி அண்ணனை கொன்ற தம்பி அப்பனை கொன்ற பட்டத்துக்கு வந்த மகன் சரித்திரத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் இவையே மாறி மாறி வருகின்றன பதவிக்கு வருவதற்கு இவற்றில் எந்த வழியையும் கையாள்வதற்கு தயாராக இருந்தான் ரவிவர்மன் பத்மாவதி உள்ளே நுழைந்த பொழுது அவன் பார்த்தும் பாராதவன் போற இருந்தான் அவளும் அதே நிலையில் உட்புறமாக சென்றாள் ஆனால் மகிழ்ச்சி பெருக்கல் அவள் திரைத்து திளைத்திருப்பதை அவள் முகம் காட்டிற்று கணவன் வெளியில் இருக்கிறான் சிறையில் இல்லை என்ற ஒன்றே அவளுக்கு போதுமானதாக இருந்தது படைகளில் பெரும்பகுதி தன் வசம் என்ற துணிச்சலில் ரவிவர்மன் வீட்டுக்கே வந்திருந்தான் விடைபெற்று போக சிறைச்சல சிறைச்சாலை காவலர்களும் அவன் வசம் இருந்ததால் சுலபமாகவும் நடந்துவிட்டது சகோதரனின் திறமை சாகசம் இவற்றில் தாவளி சகோதரிகளுக்கு பெருமிதம் இருந்தது அவன் பட்டத்துக்கு வருவதிலும் அவர்களுக்கு விருப்பம் இருந்தது ஆனால் யாரை எதிர்த்து அவன் பட்டத்துக்கு வரப்போகிறான் மார்த்தாண்டவர்மனை யார் அந்த மார்த்தாண்டவர்மன் அவர்களும் அவனுக்கு ஒரு அன்பு சகோதரன் ரவிவர்மன் சொன்னவற்றையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தான் தலைமறைவாக செல்வதாகவும் அடுத்து அவர்கள் தன்னை அரசனாகவே சந்திப்பார்கள் என்றும் அவன் சொன்னபோது சாலியூர் தாவளி இடை தம்பி மார்த்தாண்டவர்மனின் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இருக்காதே என்று கேட்டாள் மகுடம் தலையிலே இருக்கிறது அதை மட்டும் தனியே கழற்ற முடிந்தால் ஆபத்து இருக்காது தலையையும் சேர்த்து கழற்ற வேண்டியிருந்தால் அதுவும் பகவதியம்மன் ஆணையாகத்தான் இருக்கும் என்றான் ரவிவர்மன் ஐயோ என்று தன்னை மறந்து கூவி விட்டாள் மூரின் நூர் நான் அழ விரும்பவில்லை நான் அழாமல் இருப்பதற்கு சிலர் அழுதுதான் திற வேண்டுமென்றால் அதை நிறுத்துவது என் கையில் இல்லை தந்தைக்கு பிறகு மகனே பட்டத்துக்கு வர வேண்டும் என்பது சம்பிரதாயமாக இருக்கலாம் ஆனால் தகுதி உள்ளவன் வரவேண்டும் என்பதே ஜனங்களின் விருப்பம் எனக்கே தகுதி இருப்பதாக ஜனங்கள் கருதுகிறார்கள் என்றான் ரவிவர்மன் தாவளி சகோதரிகள் வாய்மூடி மௌனிகளாக இருந்தார்கள் எந்த நாடும் நீண்ட நாட்கள் அமைதியாக இருப்பது இறைவனுக்கு பிடிக்காத காரியம் போதும் சேரமான் பெருமாள் ஆட்சி முழுவதும் நிம்மதியோடு இருந்த சேர இனி நிம்மதி இழக்கப் போகிறது இது தாவழி சகோதரிகளுக்கு புரிந்தது அவர்கள் அரசியல் யோசனை கூறக்கூடியவர்களாக இல்லை மனத்துக்குள்ளேயே பகவதி அம்மனை வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அறையின் உட்புறத்தில் கதவை பாதி சாத்தி அப்படி அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் பத்மாவதி இதில் அவள் செய்யக்கூடியதுதான் என்ன இருக்கிறது தோட்டத்து மயிலிடம் ஆட்டத்தின் அழகைத்தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர நரியின் தந்திரத்தையோ வேங்கையின் வீராவேசத்தையோ எதிர்பார்க்க முடியாது வீட்டுக்கு வந்திருந்த ரவிவர்மன் விடை கொண்டு செல்ல வந்தவன்தானே விடைபெற்றுக் கொண்டான் ஒரு வீரனை வழி அனுப்பும் முறையில் அவர்கள் அவனை வழி அனுப்பவில்லை நாளை நாம் அழப்புகிறோம் அந்த அழுகை ஒன்று ரவிவர்மனுக்காக இருக்கலாம் இல்லையில் தம்பி மார்த்தாண்டவர்மனுக்காக இருக்கலாம் என்பதே அவர்கள் கவலை ரவிவர்மன் மாரிவேடம் அணையவில்லை அஹ் ரவிவர்மனாகவே குதிரையில் ஏறினான் வாசலில் இருந்த காவலர்கள் சிலரும் தாங்கள் குதிரை ஏறி அவனை தொடர்ந்தார்கள் முதலில் அவன் சிறியன் கிறிஸ்தவர்கள் தெருவிற்குள் செறி தெருவுக்குள் சென்றான் அங்கிருந்த சந்தை பெருவழியன் நின்றான் தாரை தப்பைகள் முழைக்கி ஒரு சிறு கூட்டம் அவனை வரவேற்றது அவர்கள் சிறியன் கிறிஸ்தவர்கள் அல்ல சேரநாட்டுக்காரர்களே சிறியன் கிறிஸ்தவர்கள் அங்கே கூட தொடங்கினார்கள் ரவிவர்மன் சிறைப்பட்ட செய்தியை அறிந்த அவர்கள் அவனை அங்கே கண்டதும் திகைப்படைந்தார்கள் எனது கிறிஸ்தவ சகோதரர்களே சேரநாட்டில் நீங்கள் குடியேறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அரேபிக் கடலில் மிதந்து வந்த உங்கள் மூதாதையரின் கப்பலை கூட நீங்கள் மறந்து போயிருப்பீர்கள் வாணிபத்துக்காக வந்த உங்களை வரவேற்று இருக்கை தந்தது சேரநாடு இருக்கை தந்ததே தவிர சேரநாட்டில் உங்கள் பங்கு என்ன நீங்கள் வெறும் சந்தை வணிகர்கள் தானா நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களில் ஏழைகளாக உள்ளவர்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடுப்பேன் அரசியலில் இடம் கொடுப்பேன் இந்த நாட்டு மன்னனின் மைந்தர்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அத்தனை உரிமைகளையும் நான் தருவேன் சிரியன் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு என்று ஆலயம் கட்டிக்கொள்ள வஞ்சியின் ஓரமாக நூறு காணி நிலத்தை உடனடியாக வழங்குவேன் எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் யோசித்து பாருங்கள் உண்மையிலே அவன் அவர்கள் பதிலுக்காக காத்திருக்கவில்லை குதிரையில் இருந்தபடியே பேசினான் குதிரையை தட்டிவிட்டு கிளம்பினான் அரேபியர் தெருவுக்கு குதிரை சென்றது அங்கேயும் அவனை வரவேற்க சிலர் காத்திருந்தார்கள் அவர்களும் சேர மக்கள் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக என்ன செய்கிறோம் என்று புரியாமலேயே அவர்கள் இயங்கி வந்தார்கள் முன்னிருந்த மக்களைப் போலவே எட்டாம் நூற்றாண்டில் இருந்த மக்களும் இருந்தார்கள் அவர்கள் முன்னிலையில் ரவிவர்மன் குதிரை நின்றது அவனை சுற்றிலும் அவனது காவலர்களும் நின்றார்கள் ஆச்சரியத்தோடு உங்கள் கப்பல்களும் அலைகளிலேதான் அலையில் நீதிவந்த உங்களை காலக்கடலில் கடை சேர்க்க நான் வந்துள்ளேன் வள மிகுந்த சேரநாட்டு மண்ணில் குடிமக்களாக உங்களை ஏற்றுக்கொண்டது சேரநாடு இனி உங்களை சேரநாட்டு அமைச்சர் பிரதானிகளாக ஏற்றுக்கொள்வது என் பொறுப்பு நான் சமயங்களை கடந்தவன் சமயத்துக்கு தகுந்தார் போல பேசி அறியாதவன் ஒரு பாவமும் அறியாத ஒரு திறமையும் இல்லாத மார்த்தாண்டவர்மனை ஆட்டி படைக்கிறார் நாராயண நம்பூதிரி நம்பூதிரிகளின் அதிகாரம் இங்கு இருக்கும் வரை பிற சமயத்தவரின் எதிர்காலமும் இருளடைந்தே இருக்கும் மகுடத்தை என் தலையில் ஏற்றுங்கள் அரண்மனை வாசலை உங்களுக்காக திறந்து வைக்கிறேன் நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டாம் யோசித்து பாருங்கள் ரவிவர்மன் குதிரை புறப்பட்டு யூதர்கள் தெருவுக்கு சென்றது அங்கேயும் இதே மாதிரி ஒரு நாடகம் யூதர்களின் வரலாற்றை பற்றி சமய அபிமானத்தை பற்றியும் அங்கே சொற்பொழிவு நிகழ்த்தினான் ரவிவர்மன் அரேபியர் தெருவிலும் சிரியன் கிறிஸ்தவர் தெருவிலும் நடைபெறாத ஒரு சம்பவம் இங்கே நடைபெற்றது யூத வணிகர்களிடம் சேர்த்து வைத்திருந்த ஒரு பொன்முடிப்பை யோகோவா அவரிடம் அளித்தார் ரவிவர்மன் புறப்படும் போது யோகோவாவிடம் மெதுவாக மதுரையில் யூஜியானா பத்திரமாக இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் வஞ்சிகின் எல்லை ஓரமாக பெரு சேர மக்கள் பெரும் திரளாக கூடியிருந்தார்கள் ரவிவர்மனுக்கு ஆதரவான சேன சேனா வீரர்களும் அங்கே கூடியிருந்தார்கள் அங்கே அவனுக்கு பெரும் வரவேற்பு நிகழ்ந்தது அவன் ஒவ்வொருவரையும் கட்டி தழுவினான் கன்னத்தை தட்டினான் அதில் ஒரு பெண்ணுக்கு கூட இல்லாத சாகசம் அவனுக்கு இருந்தது அங்கே பேசும்பொழுது அவனது துணியும் வேறு இருந்தது வஞ்சியின் மக்களே கொஞ்சம் மலையாள கொடுந்தமிழ் மொழியில் மழலை பேசும் சேர வந்தவன் வாழ இருப்பவன் சாவதா குதிரை வணிகத்துக்கு அரேபியர்கள் நவமணி வணிகத்துக்கு யூதர்கள் மற்றும் அத்தனை பொருட்களுக்கும் சிறியன் கிறிஸ்தவர்கள் வாயும் வயிறும் காய காய காயும் கரியும் விற்பதுதான் மஜ்ய மக்கள் தலையெழுத்தார் அவர்கள் மீது எனக்கு பகை இல்லை அந்த பகை உங்களுக்கும் இருக்க வேண்டாம் வந்தவர்கள் ஆனாலும் அவர்கள் நமக்கு சொந்தக்காரர்களே ஏமாந்து போன உங்கள் வாழ்வில் புதிய விளக்கேற்றுவதே நமது பணி பத்தினி கோட்டத்து பகவதியம்மன் மீது ஆணை சத்தியம் தழைக்க தர்மம் நிலைக்கவே நான் மகுடத்தை நாடுகிறேன் மார்த்தாண்டவர்மன் நம்பூதிரிகள் சபையின் கைப்பாவை மாணிக்க தேரேரி மரகத அடைந்து ஆணிப்பொன் ஊஞ்சலிலே ஆடி விளையாடி காணிக்கை வரும் பொருளில் கண்மூடி ஆடுகின்றான் கிராம சபைகளுக்கு நம்பூதிரிகளே தலைவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்ன விதி முதலாம் சேரமான் பெருமாளுக்கு முந்திய சேரமான் நம்பூதிரிகளின் கிராம சபை ஆட்சியை ஏற்றுக்கொண்டதில்லை அதனால் அவர் பட்டப்பாட்டை வரலாறு கூறுகிறது பொறையர் பரம்பரைக்கும் குட்டுவர் பரம்பரைக்கும் இல்லாத பெருமை இவர்கள் பரம்பரைக்கு எப்படி வந்தது ஆட்சி முறையையே நான் மாற்றுவேன் அரசர்மத்துக்காக நான் பாடுபடுவேன் சூழ்ச்சிகளை நான் அறியேன் உங்கள் துணையையே வேண்டினேன் ரவிவர்மன் பேசி முடித்ததும் மக்கள் கைத்தட்டினார்கள் அவர்கள் எப்பொழுதும் தட்டுவார்கள் ஆண்டவன் அவர்களுக்கு கைகளை கொடுத்ததையே தட்டுவதற்காகத்தானே அங்கிருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களிடம் கொல்லி நகர் சேனை இருக்கைக்கு சென்று அதனை கைப்பற்றி கொண்டான் ரவிவர்மன் ரவிவர்மன் தப்பிவிட்ட செய்தியறிந்த நாராயணன் நம்பூதிரி ராஜவிசுவாசம் மிக்க சேனைகளை மார்த்தாண்டவர்மனின் அரண்மனையை சுற்றிலும் நிற்க வைத்தார் கிராம சபைகளுக்கு தூதுவர்களை அனுப்பினார் கிராமங்களில் இருந்த காவலர்களுக்கு தலைமை தாங்கி கிராம சபை தலைவர்கள் வஞ்சி நோக்கியே நடந்தார்கள் வஞ்சி நகரம் பரபரப்படைந்தது கிணறுகள் இல்லாத வீடுகளிலே இருந்து வேக வெளியேறி ஓடை தண்ணீரை குடங்களில் ஏந்தி பல பெண்கள் வீடுகளில் கொண்டு வந்து வைத்து கொண்டார்கள் கதவுகள் தாழியிடப்பட்டன உள்நாட்டு போருக்கு வஞ்சி நகரம் தயாராயிற்று நாராயண மரணத்தை சந்திக்கவே தயாரானார் பரசுராமனின் ரத்தம் பழைய வேகத்தோடு துள்ளி எழுந்தது ஒவ்வொரு இமைப்பொழுதும் என்ன நடக்குமோ என்று நகரம் எதிர்பார்த்தது பொறுமை இழந்த நாராயண நம்பூதிரி நம்பூதிரிகள் மண்டபத்துக்கும் அரண்மனைக்குமாக மாறி மாறி காவலர்களோடு பறந்து கொண்டிருந்தார் மார்த்தாண்டவர்மனுக்கு பாதுகாப்பை பலப்படுத்திவிட்டு அவர் நம்பூதிரிகள் மண்டபத்துக்குள் நுழைந்த பொழுது மதுரைக்குச் சென்றிருந்த சங்கரன் நம்பூதிரி கையை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தார் என்ன ஆயிற்று என்று நாராயண நம்பூதிரி கேட்டார் உயிர் தப்பி வந்ததே பெரிய காரியம் ஆயிற்று என்று சங்கரன் நம்பூதிரி சொன்னார் யூச்சியானா அவ்வளவு திறமை உள்ளவளா இல்லை அவள் அண்டி இருந்த தளபதி அரச மாணிக்கம் அவ்வளவு ஆசை உள்ளவன் சடைவரும பாண்டியனை நீ சந்தித்தாயா சந்தித்தேன் எந்த சைவத்தின் மீது அவனுக்கு பக்தி இருக்கிறதோ அந்த சைவ திருக்கோலத்திலேயே அவனை சந்தித்தேன் சைவ தர்மங்களை அவனுக்கு சொன்னேன் தளபதி அரச மாணிக்கமும் கூடவே இருந்தான் அடிமைப்பட்டு கிடப்பதிலிருந்து விடுதலை பெறுவது சைவ தர்மத்துக்கு விரோதமல்ல என்று அவன் பாண்டியனை நம்ப வைத்து விட்டான் பிறகு என்ன நடந்தது பாண்டியர் படை புறப்பட்டு வருகிறது ஆண்டிக் கோலத்தில் நான் முன்னாலேயே வந்து விட்டேன் நாராயண நம்பூதிரி திகைத்தார் அவர் முகம் வியர்த்தது ஒரு பக்கம் உள்நாட்டு போருக்கான ஆயத்தம் மறுபக்கம் பாண்டியர் படையை எப்படி சமாளிப்பது கிராமத்து சேனைகளும் நகரத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன பாண்டியர் படை இடையூறு இல்லாமல் உள்ளே நுழையப் போகிறது ஆத்திரம் தாளாத நாராயண நம்பூதிரி ருத்ராட்சத்தை ஓங்கி தட்டிய பொழுது கொங்கு நாட்டுக்கு சென்றிருந்த ஜெகநாத நம்பூதிரி உள்ளே நுழைந்தார் பயந்தபடியே அவனை கேட்டாரார் நாராயண நம்பூதிரி என்ன செய்தி கொங்கற்படை வந்து கொண்டிருக்கிறது அதுவுமா கௌட தேவன் நிதானத்தில் இல்லை எதையும் பேசக்கூடிய நிலையிலும் அவன் இல்லை நிதானம் இழந்த கர் நிலையிலே மாத நாட்டியக்காரை மாதவி நீட்டிய ஓலையிலேயே அவன் கைச்சாத்திட்டான் கவுட தேவனை படுக்கை மயக்கிய மாதவி கொங்கர் தளபதியையும் தன் உடலழகால் மயக்கினார் ஆறாயிரம் படை அவனும் வந்து கொண்டிருக்கிறாள் செய்தியை சொன்னார் ஜெகநாதன் அம்பூதிரி வஞ்சி மக்களுக்கு அந்த குரல் கேட்டதோ இல்லையோ அவர்கள் கண்ணீர் வடித்தார்களோ இல்லையோ சங்கர நம்பூதிரியும் ஜெகநாத நம்பூதிரியும் கண்ணீர் வடித்தார்கள் இருபத்தி நான்கு ஞான புலம்பல் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆழ்வார் உரையூரை கடந்து விரலிமலை வழியாக செல்லும்படி முதலில் சென்ற குதிரை வீரனுக்கு கட்டளையிட்டார் வழிநடுகளும் அவர் நிம்மதியற்றவராகவே இருந்தார் விரேலிமலை வழியாகச் செல் என்று அவர் ஆணையிட்ட உடனேயே அவர் பாண்டி நாட்டுக்குத்தான் செல்ல விரும்புகிறார் என்பதனை சீடக் பரிவாரங்களும் தெரிந்து கொண்டன முன்பு அவர் கூறியிருந்தபடி திருமலைக்கு செல்வதானால் ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கு நோக்கித்தான் செல்ல வேண்டும் திருமலைக்கு செல்லாமல் பாண்டி நாடு நோக்கிச் செல்வதன் பொருள் என்ன யாருக்கும் அதன் பொருள் விளங்கவில்லை யாரிடமும் எதை சொல்லக்கூடிய நிலையிலும் அவர் இல்லை உடல் பல்லக்கில் இருந்ததே தவிர உள்ளம் சேரநாட்டிலேயே இருந்தது தமது வம்சம் அழியப்போவது போலவும் மார்த்தாண்டவர்மன் கொல்லப்படுவது போலவும் அவருக்கு இரத்தம் வேக வேகமாக விளையாட தொடங்கியது ஞானத்தின் பக்குவம் முழுவதும் அடிபட்டு போயிற்று இடையிலே அவர் தண்ணீர் கூட அருந்தவில்லை பல்லக்கை நிறுத்தும்படி எங்கும் கேட்கவில்லை வெறும் சடலம் போலவே வெற்றிருந்தார் விரைமலை எல்லைக்குள் அவர் நுழைந்த பொழுது அங்கே திருவிழா நடந்து கொண்டிருந்தது அவருக்கு தெரிந்தது விரலிமலை கோவில் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது கூட்டத்தை விலக்கிக்கொண்டு கையிலே இருந்த சலங்கை கட்டிய வேல் கம்பை தட்டிக்கொண்டு ஏராளமான பரிவாரங்கள் வருவதையும் நடுவிலே ஒரு அழகான பல்லக்கு வருவதையும் கண்ட விரலிமலை பக்த கோடிகள் யாரோ ஒரு ராஜயோகி வருகிறார் என்பதை மட்டும் கண்டு கொண்டார்கள் யாரவர் யாரவர் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் ஆவல் தாழ முடியாமல் பரிவாரங்களிலே ஒரு முதியவர் யாரப்பா அது என்று கேட்டுவிட்டார் அவனும் நடந்தபடியே ஸ்ரீலஸ்ரீ சேரமான் பெருமாள் குலசேகர ஆழ்வார் என்றார் உடனே சேரமான் பெருமாள் சேரமான் பெருமாள் என்று சிலரும் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் என்று பலரும் பேசினர் இரண்டொருவர் வெகு வேகமாக மலையின் மீது ஏறி அங்கே முருகனுக்கு சாத்துப்படிகளை கவனித்துக் கொண்டிருந்த சரவணப்பெருமாள் நாயகரையும் வானகோவரையரையும் அழைத்து கொண்டு ஓடி வந்தார்கள் இருவரும் பட்டு தூண்ட இடுப்பிலே கட்டி கொண்டு கோவில் எதிரிலேயே குலசேகர ஆழ்வாரை வழிமரித்தார்கள் கீழே விழுந்து கும்பிட்டார்கள் பல்லக்கிலிருந்து வெளியே எட்டி பார்த்த குலசேகர ஆழ்வாருக்கு அது ஒரு இடையூறாகவே தோன்றிற்று சாதாரண காலங்களிலே தனியூர் அடிவரை அடியவரை கண்டதும் தம் நிலை மறந்து பேசிக்கொண்டிருக்கும் குலசேகர ஆழ்வார் அப்பொழுது கொஞ்சம் சங்கடப்பட்டவர் போல காணப்பட்டார் வாரங்களை விலக்கிக் கொண்டு பல்லக்கை நெருங்கிய சரவணப் பெருமாளும் வானகோவரையரும் ஆழ்வாரிடம் கை நீட்டினார்கள் இருவருக்கும் அவர் திருநீர் கொடுத்தார் ஆனால் அவர்கள் அவரை விடவில்லை சுவாமி கொஞ்சம் மலைக்கு வந்து ஏழை எழை எழிய அடியவர்களுக்கு நான்கு வார்த்தை உபதேசித்துவிட்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வானகோவரையர் நான் அவசரமாக திருவில்புத்தூருக்குச் செல்லிக்கொண்டிருக்கிறேன் என்னை இடைமறிக்காதீர்கள் என்றார் புலசேயர் ஆழ்வார் நாங்கள் எதிர்பாராதவண்ணும் விரலிமலை முருகன் தான் தங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறான் இனி நாங்கள் உங்களை எப்பொழுது தரிசிக்கப் போகிறோம் இரண்டொரு நாளிகள் எங்களுக்காக தங்கி எங்களோடு தங்கி விடைபெறலாகாதா என்று கெஞ்சினார் சரவணப் பெருமாள் முகத்தை சுழித்தபடியே பல்லக்கை கீழே வைக்க சொன்னார் குலசேகர ஆழ்வார் நிம்மது எற்ற நிலையில் ஒருவன் என்ன உபதேசிக்க முடியும் கனவுலகில் நடப்பது போல அவர் மலையின் மீது நடந்தார் விரலி மலை முருகனை தரிசித்தார் அந்த முருகனின் முன்னிலையில் தான் சோழ நாட்டு தேவதாசிகள் பொட்டுக்கட்டி தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது வழக்கம் அதனாலேயே அந்த மலைக்கு விரலி மலை என்ற பெயரும் வந்தது தேவனுக்கு அடியவராக பெண்களே தங்களை அர்ப்பணித்து கொள்ளும் அந்த சன்னிதானத்தில் தம் நினைவற்றவர் போல நின்றார் குலசேகர் ஆழ்வார் இது மெய் மறந்த நிலையுமல்ல பக்தி நிலையும் அல்ல கையிலே வேல்கொண்டு நிற்கின்ற முருகா இந்த வேலோடு இனி வஞ்சி நகருக்கு செல்லக்கூடாதா என்ற வேண்டுகோள் விடுக்கின்ற நிலையே அது சன்னிதானத்துக்கு முன் மண்டபத்துக்கு அவர் திரும்பி வந்த அங்கே ரத்ன கம்பளம் ஆடுவதற்கு இரண்டு தாசி பெண்கள் நின்றிருந்தார்கள் அதை பார்த்ததும் ஆட்டம் பார்க்கும் ஆசை தோன்றவில்லை ஆழ்வாருக்கு இதிலே எவ்வளவு நேரம் போகுமோ என்ற கவலையே தோன்றிற்று அவர்கள் பாடிக்கொண்டு பாடிக்கொண்டு ஆடியது விரகதாபம் மிகுந்த ஒரு பதம் திருக்கோவில்களிலே விரகதாப பாவம் என்பது பக்தி ரசத்தின் உணர்ச்சி மயமான பாவம் பக்தி நிலை காதல் நிலை இரண்டும்தான் மெய்மறந்த நிலைகள் முற்று பக்தி நிலைக்கு காதல் நிலையின் சாயல் உண்டு அது உடல் காமம் என்று மனவழி உணர்வே இறைவன் தன்னிடம் ஐக்கியமாக வேண்டும் என்று உறுத்தி விரும்புகிற விருப்பமே அந்த விரகதாபம் கணவன் தனக்கே உரியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது போல இறைவனும் தனக்கே உரியவனாக இருக்க வேண்டிக் கொள்வதே அந்த விரகதாபத்தின் நோக்கம் சுற்றுச்சூழ்நிலைகளிலும் தேவதாசுகளின் நாட்டியத்திலும் கவலையை கொஞ்சம் மறந்திருந்தார் குலசேகர ஆழ்வார் நாட்டியம் முடிந்ததும் அவர் பேசத் தொடங்கினார் இறைவனோடு ஐக்கியமாகும் பரிபூரண நிலையை தாசிப்பெண்களும் விரும்புகிறார்கள் அடியார்களையும் ஞானிகளையும் விட இவர்கள் அதிருஷ்டக்காரர்கள் பருவம் அந்த காலத்தில் இருந்தே தங்களுக்கென்று ஒரு சுகம் அவர்களுக்கு தேவைப்படுவதில்லை எல்லோரிடத்தும் இறைவனை கண்டு அதிலே திருப்தி அடைந்து விடுகின்றார்கள் ஆனால் அடியவர்களும் யானிகளும் இறைவனை தேடி எங்கெங்கோ அலைகிறார்கள் கடை இருப்பவர்களுடைய நிம்மதி உயர்நிலையில் இருப்பவர்களுக்கு வருவதில்லை சொல்லப்போனால் அவர்களுடைய பக்குவம் கூட இவர்களுக்கு வாய்ப்பதில்லை உடல் நோய் கொண்டவனுக்கு உடல் நோயை விட மனநோயே பரவாயில்லை என்று தோன்றுகின்றது மனநோய் கொண்டவனுக்கோ உடல் நோயே பரவாயில்லை என்று தோன்றுகின்றது இங்கே ஆடியவர்கள் மனநோய் இல்லாதவர்கள் ஆகவே இன்றைய கவலை இல்லை உடல் நோயை எதிர்பார்த்தே வாழ்கிறார்கள் அதனால் அன்றைய கவலையும் இல்லை ஏதும் அறியாத இவர்களுக்கு இரண்டு கட்டத்தையும் கடந்த பக்குவம் இருக்கிறது எனக்கும் அந்த பக்குவம் இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரம் உங்களோடு பேசி கொண்டிருக்க முடியும் எனக்கு அந்த பக்குவம் இல்லை மீனுக்கு நதியே சுடுகாடாகிவிட்டால் அதற்கு வேறு போக்கிடம் ஏது எல்லாம் வல்ல முருகன் உங்களை காக்கட்டும் குலசேகர ஆழ்வார் நடக்க தொடங்கினார் அவரால் நடக்க முடியவில்லை அவ்வளவு பெண்களும் குழந்தைகளும் அவர் காலடியில் அவர் மீண்டும் மனிதரானார் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக விழுந்தது உலகம் நம்மை வணங்குகிறது ஒரே ஒருவன் மட்டும் நமக்கு சித்திரவதை செய்கிறானே என்ற எண்ணியபோது அவரைக்கும் உபதேசம் தேவைப்படுவது போல தோன்றிற்று பல்லக்கு விடைபெற்று பொழுது விரலிமலை மக்களின் அத்தனை கரங்களும் மேல் நோக்கி உயர்ந்தன அதிகாலை நேரத்தில் ஆழ்வாரும் பரிவாரங்களும் மதுரை நகருக்குள்ளே நுழைந்த பொழுது அந்த நேரத்திலேயே மதுரை சுறுசுறுப்பாக இருப்பது போல காணப்பட்டது கூட்டியே சீடர்களுக்கும் பரிவாரங்களுக்கும் எச்சரித்தபடி அவர்கள் யாரும் வந்து கொண்டிருப்பது குலசேகர ஆழ்வார்தான் என்று மதுரை மக்களுக்கு சொல்லவில்லை மதுரை நகரில் ஏராளமான குதிரை வீரர்களும் காலாட்படை வீரர்களும் திரண்டு கொண்டிருந்தன அந்த வீரர்களுக்குள்ளே புகுந்த ஆழ்வாரின் சீடன் ஒருவன் விவரங்களை தெரிந்து கொண்டான் ஆம் அப்போதுதான் அந்த படைகள் சேரநாட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தன ஆழ்வார் பெருமூச்சோடு அந்த இடியையும் தாங்கிக் கொண்டார் சென்ற தடவை அவர் திருவில்லிபுத்தூருக்கு சென்றபோது எந்த நான்மாடக் கூடல் அவரை மேலதாளங்களோடு வரவேற்றதோ அந்த கூடல் நகரம் தன் மகனது கொலைக்களம் போல அவருக்கு தோன்றிற்று இப்பொழுது ரவிவர்மன் திட்டங்கள் எல்லாம் அவருக்கு கற்பனையிலேயே புரிய தொடங்கின சேலநாட்டின் சரித்திரத்தில் மன்னர்கள் கண்ணீர் வடித்த பக்கங்கள் மிகவும் குறைவு மார்த்தாண்டவர்மன் தான் கண்ணீரால் அணைக்கப் போகின்றான் என்று எண்ணிய பொழுது அவரது கண்ணீர் பல்லக்கை நினைத்தது அப்போது அவர் மன்னரும் அல்லர் ஆழ்வாருமல்லர் ஒரு தந்தை ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டதில் இருந்து ஆழ்வார் தண்ணீர் கூட அருந்தாமல் உபவாசம் இருந்தார் இடையிடையே உணவு உண்ணும்படி பரிவாரங்களை மட்டும் கேட்டுக்கொண்டார் ஆழ்வாரின் உபவாசத்துக்கு அர்த்தம் புரியாத சீடர்கள் இன்று என்ன கிழமை என்று கேட்டுக்கொண்டார்களே தவிர என்ன நடந்தது என்று கேட்டுக்கொள்ளவில்லை அவரும் சீடர்களும் பரிவாரங்களும் திருவில்லிபுத்தூருக்குள் நுழைந்த பொழுது திருவில்லிபுத்தூரும் அவர்களை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் பெரியாழ்வார் வீட்டை நெருங்கிய பொழுது வீட்டின் உள்ளே பெரியாழ்வார் தம் மகளுக்கு கீதோபதேசம் செய்து கொண்டிருந்தார் குதிரைகளின் குளம்படி ஓசை அவர்களை கலைக்கவில்லை குலசேகர ஆழ்வாரும் பரிவாரங்களும் வெளியே அப்படியே அசையாமல் நின்றனர் பெரியாழ்வார் சொன்னார் கங்கைக்கரையில் நிற்பவன் கிணறு தேடி அலைய வேண்டியது இல்லை எஸ்யாத்மாதி ரேவஸ்யா தேவசியது ஆத்மூத்த ருப்தம் ரூப்தச்மானவர் ஆத்மியேயுஷ்ட தய காரியம் நித்தியே அதனால் எந்த மனிதன் ஆன்மாவிலேயே இன்புற்றவனாக ஆன்மாவிலேயே திருப்தியுற்றவனாக ஆன்மாவிலேயே சந்தோஷத்தைப் பெற்றவனாக உள்ளவனோ அவன் செய்ய வேண்டிய கர்மம் ஒன்றுமில்லை லௌகிக்கத்தில் இருந்து கொண்டே ஆத்ம ஞானத்தை உதாரணம் ஜனக மகாராஜா இந்த வகையிலே மானிட சரித்திரம் முழுவதற்கும் ஜனகன் ஒருவனே உதாரணமாக திகழ்கிறான் நீ உலகில் இருந்து கொண்டே ஜனகனைப் போல வாழ்வதாக ஏமாந்து விடாதே அந்த ஞானம் அரிதிலும் அரிது இதுதான் முடிவுரை போல பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தை பாடினார் அதை பாடி முடித்ததும் குலசேகர ஆழ்வார் உள்ளே நுழைந்தார் அவரை பார்த்ததும் பெரியாழ்வார் திகைத்தார் குலசேகர ஆழ்வார் ஒன்றும் பேசவில்லை மாறாக பெரியாழ்வாரின் காலில் விழுந்து கால்களில் விழுந்து தேம்பி தேம்பி அழுதார் அடுத்தது 25, மயக்கமும் கலக்கமும்